ஒலியோடை போட்காஸ்ட் ஒலிபரப்புடன் இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் தமிழிலே ஒரு புத்தாக்க முயற்சியாக தொழில்நுட்ப பதிவுகளை ஒலிவடிவில் தரும் ஒரு முயற்சியாக இந்த ஒலியோடை பாட்காஸ்ட் ஒலிபரப்பு அமைந்திருக்கும் நாங்கள் இதை ஒரு வாரந்த ஒலிபரப்பாக நடத்தலாம் என்பது எங்களுடைய போதிய நோக்கமாக இருக்கிறது இந்த எங்களுடைய முதலாவது பாட்காஸ்ட் ஒளிபரப்பிலே என்னோடு அடுத்த முறையில் இணைந்து இருக்கிறார் நாம் இந்த பாட்காஸ்டிலே பைபாக்ஸ் உலாவில் பயன்படுத்தக்கூடிய நிகழ்ச்சிகள் வெற்றி கரை இந்த உலாவியின் முக்கிய பயன்பாடு இதனுடைய தொழிற்பாடுகள் நீட்டிக்கக்கூடிய இப்படியான எக்ஸ்டென்ஷன்ஸ் சொல்லப்படுகின்ற நிகழ்ச்சிகளை பார்த்து நாம் வந்து பல அடிஷனல் வந்து நாங்கள் எங்களுடைய விழாவைக்கு வந்து இன்க்ளூட் பண்ணி இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பல நிகழ்ச்சிகளை கொண்ட பயோபாக் சுலாவிக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சில நிகழ்ச்சிகளை உங்கள் முன் அறிமுகப்படுத்துவது என்று எங்களுடைய பொற்குவரப்பின் நோக்கமாக இருக்கிறது அது வந்து பயோபாக்ஸ் சுலாவிக்கு என்று மிக பல நிகழ்ச்சிகள் அவற்றில் நாங்கள் பயன்படுத்தும் ஒரு சில நிகழ்ச்சிகளை உங்களுக்கு இன்று அறிமுகப்படுத்தலாம் என்று இருக்கிறோம் முதலிலே தமிழ் தொடர்பான தமிழுக்கு பயன்படக்கூடிய தமிழில் வலைப்பதிவு செய்வதற்கும் தமிழில் வலையில் உள்ளாவதற்கும் பயன்படக்கூடிய ஒரு சில நிகழ்ச்சிகளையும் அதை தொடர்ந்து பொது பயன்படும் வேறு சில இறுதியாக தொழில்நுட்ப மிகவும் சிக்கலான விடயங்களையும் கையாளும் திறன் ஒரு சில நிகழ்ச்சிகளையும் நாங்கள் அறிமுகப்படுத்தலாம் என்று இருக்கிறோம் இவ்வாறான ஒரு சிறிய சில நிகழ்ச்சிகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்தும் ஒரு பொட்காஸ்ட் ஒலிபரப்பாகவே இன்றைய எங்களுடைய இந்த ஒலிபரப்பு அமையும் இதில் முதலாவதாக நாம் வந்து அதியன் என்கிற ஒரு எக்ஸிபிஷனை பார்க்கலாம் இந்த அதன் என்பது வந்து வெவ்வேறு என்கோடிங்கில் வந்து உருவாக்கப்பட்டுள்ள வெப்சைட் உதாரணமாக டிஸ்கி டியூன் டேப் மற்றது டெய்லி தந்தி தினமணி போன்றவை வந்து தமக்குரிய சொந்த என்கோடிங் எதிர்த்த வந்து வைத்திருக்கிறாரு அந்த என்கோடிங்கில் வந்து உருவாக்கப்பட்டுள்ள வெப்சைட்ஸை வந்து நாங்கள் எங்களுடைய தமிழ் யூனிகோடுக்கு மாற்றி பார்வையிடுவதற்கு வந்து இந்த அதியன் என்பதை வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம் அதே போன்று இன்னும் ஒரு மிக பிரபலமான வீச்சி ஒன்று இருக்கின்றது தமிழ் விசை தமிழ் விசை என்பது வந்து முன்னர் தமிழ்கீ என அறியப்பட்டது இது தமிழ் விசை என்று வெளியிடப்பட்டுள்ளது இது வந்து நீங்கள் தமிழில் தட்டச்சு பயன்படுத்தக்கூடிய வசதிகள் நிறைந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் இதில் வந்து தமிழ் தொண்ணூற்றி அஞ்சல் பாமினி போன்ற அனைத்து பிரபலமான தமிழ் தட்டச்சு அமைப்புகள் வந்து இங்கே நீங்கள் வாய்ப்பு இலவாக கூடியதாக இருக்கும் அடுத்ததாக நாங்கள் பொது பயன்பாட்டிற்குரிய சில நிகழ்ச்சிகள் அட்வான்ஸ் பார்க்கலாம் இந்த பொது பயன்பாட்டிற்குரிய நிகழ்ச்சிகளில் முதலாவதாக டவுன் பே மோல் நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் சொல்லுங்க ஒரே நேரத்தில் எத்தனை டவுன்லோடுகளை அனுமதிக்க வேண்டும் பல தெரிவுகளை நீங்கள் செய்து இதன் மூலம் டவுன்லோட் செய்து கொள்ளலாம் நீங்கள் நார்மலாக பாதிக்கின்ற மற்ற டவுன்லோட் மேனேஜர் விட இது ஒப்பீட்டளவில் மிக வேகமானது என்பது அடுத்ததாக ஸ்கிராப் புக் என்ற ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது பயனுள்ள ஒரு நிகழ்ச்சி அதாவது இணைய பக்கங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு பக்கத்தில் எங்களுக்கு பயன்படும் என்றால் அதை நாங்கள் சேமித்து வைப்போம் இது வந்து அப்பாறு சேமித்து வைக்கும் ஆனால் இது வந்து அதை ஒரு ஒழுங்குபடுத்தி வைத்திருக்கும் நாங்கள் ஸ்கிராப் புக் இந்த ஸ்கிராப் புக்கில் சேமிக்கும் பக்கங்களை நாங்கள் இலகுவாக பெற்றுக் ஒரு பட்டியல் காட்டப்படும் நாங்கள் சேமித்த பக்கங்களை அவற்றை வகைப்படுத்தி வைக்கலாம் போான வசதிகள் அடுத்ததான் பாய்க்கிறேன்டா அதிகமான வீடியோ இணையதளங்கள்ல youtube, google video டெய்லி மோஷன் அப்படியான சைஸ்ல இருந்து அந்த வீடியோட் பண்றதுக்கு வந்து இந்த எக்ஸேஞ்சன் ஈஸியான ஒரு விஷயம் இல்லாட்டையும் நீங்க என்ன செய்யணும்டா வழக்கமா இன்னொரு சைட்டுக்கு போய் அந்த வீடியோட யூஆர்ல கொடுத்து அதை டவுன்லோட் பண்ண வேண்டியிருக்கு இதுல ஒரு இது ஸ்டாஸ்க் டாஸ்க் பார்ல ஒரு சென்ட் ஆயிக்கணும் இருக்கும் அதில் கிளிக் பண்ணிக்கலாம் நிறைய வீடியோஸ் பண்ணி விட்டா ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நாம் பார்க்கலாம் ஹர்பிளாக் பிளஸ் என்கிற ஒரு எக்ஸ்டென்ஷன் இது வந்து என்னத்துக்கு நாங்கள் பாய்க்கிறதுன்றா வழக்கமா நீங்கள் நிறைய இணையதளங்கள பார்க்குறீங்க முக்கியமா நீங்கள் இன்டர்நெட் எக்ஸ்பிளோர பாய்க்கிறாக்களா இருந்தால் நிறைய வெபேஜஸ்க்கு போயிருக்கில்ல மேலுக்கு கீழே பக்கத்துல நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து பாக்கலாம் அதோட ஒரு தோக்கி வரும் ஆனா நாங்கள் பயக்கல எங்களுக்கு அப்படின்னா என்னன்றது இப்போ மறந்து போன ஒரு விஷயமா மாறி அதுக்கு காரணம் வந்து இந்த செலக்ட் பண்ணிவிட்டீங்கன்னா என்ன செய்யுண்டா குறிப்பிட்ட குறிப்பிட்ட வெப்சைட்ஸ்ல இருந்து வர அட்ஸ் எல்லாத்தையும் தேவையில்லாதையும் பிளாக் பண்ணு அதுல வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா இது பிளாகர் பெரிய பிரச்சனையா இருக்கும் என்னெண்டா நீங்கள் AdSense, கூட இங்கே extension இருக்குது அதுதான் எனக்கு மிகவும் பயன்படும் நிகழ்ச்சி அதாவது இங்கிலீஷ் டிக்சனரி முக்கியமான விஷயம் என்னண்டா அதுல வந்து ஸ்பெல் செக்கிங் அதாவது சொல் பிழை திருத்தும் வசதி இருக்கிறது என்றாலும் அந்த சொல் பிழை திருத்திக்க உள்ளூர் செய்ய வேண்டும் அதற்கு நான் வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ் டிக்சனரியை பாதிக்கின்றேன் இதுதான் என்னுடைய ஆங்கில அறிவு ஒரு மட்டத்துக்கு மேலிருக்கின்றது என்ற ஒரு பிரம்மையை ஒரு பிம்பத்தை வெளியாட்களுக்கு ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் ஒரு முக்கியமான நிகழ்ச்சியில் நான் இருக்கின்றேன் ஆகவே இது ஒரு மிகவும் பயனுள்ள நிகழ்ச்சி தேவையானவர்கள் பார்த்த நிகழ்ச்சிகள் ஃபய்பாக்ஸின் ஒரு பொது பயன்பாட்டிற்கும் அநேக பயனர்களுக்கு பயன்படக்கூடியதான நிகழ்ச்சிகளை இதுவரை நாங்கள் பார்த்துக் கொண்டிருந்தோம் அடுத்ததாக நாங்கள் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு மிகவும் பயன்பெறக்கூடிய அல்லாவிட்டால் இவற்றில் சிலது வந்து பொது பயனர்களுக்கும் பயன்பெறக்கூடிய நிகழ்ச்சிகளாக இருக்கின்றன இவற்றை பற்றி பார்க்கலாம் அவற்றில் முதலில் வந்து நாங்கள் ஃபயர் எஃப்டிபி என்கின்ற ஒரு நிகழ்ச்சி அதாவது வந்து இது வந்து எஃப்டிபி முறையில் கோப்புகளை உங்களுடைய இணையதளங்களுக்கு தரவேற்றும் ஒரு நிகழ்ச்சி தனித்தள பதிவுகளை வைத்திருக்கும் பதிவர்களுக்கும் தங்களுடைய தனிப்பட்ட தளங்களை வைத்திருக்கும் நேர்களும் இந்த நிகழ்ச்சியை இந்த பயபாக் html, இணையம் பிளப்பவர்களுக்கும் அதிகம் பயன்படுத்துவர்களுக்கும் இதனை பயன்படுத்தி இணையதளங்களில் உள்ள கோடிங் உள்ள பிள்ளைகளை பார்க்க முடியும் ஜாபா ஸ்கிரிப்ட் போன்றவற்றில் உள்ள பிள்ளைகளை திருத்திக் கொள்வதற்கும் இந்த விளக்கங்கள் போதும் நினைக்கிறேன் பிறகு கேட்கிறவர்களை விட்டு ஓடி விடுவாங்க எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது இப்போதே நாங்கள் சொல்லிக் கொண்டிருப்பதை விட்டுவிட்டு ஓடிவர்களும் பலராக இருக்கலாம் என்றாலும் பரவாயில்லை நாங்கள் தொடர்ந்து அடுத்ததாக நாங்கள் இதற்கு தலைப்பிட்டிருக்கிறோம் கீக்ஸ் என்று சொல்லி அதாவது வந்து இந்த தொழில்நுட்ப ரீதியில் ஓவராக தெரிந்தவர்கள் என்று நாங்கள் சொல்ல முடியும் இவர்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு சில நிகழ்ச்சிகளை பற்றி நாங்கள் அடுத்ததாக பார்க்கலாம் இவற்றில் முதலாவதாக நாங்கள் ட்விட்டர் என்றும் பயன்படுத்திக் கொள்ளலாம் அடுத்ததாக வந்து இது முக்கியமாக நாங்கள் பார்க்கக்கூடியது எங்க என்றால் நீங்கள் இரண்டு இரண்டு இடங்களில் இணைய தினங்களை வாய்ப்பதாக இருந்தால் ஒன்றில் உங்கள் அலுவலகத்திலும் வீட்டிலும் அலுவலகத்தில் ஒரு ப்ரகிதி வாய்ப்பர்களாக இருந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கும் என்றால் உங்கள் மடிக்க நீங்கள் அலுவலகத்துக்கு செல்லும் போது உங்கள் இன்டர்நெட் கனெக்ஷனுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய செட்டிங்ஸை கொடுக்க வேண்டியிருக்கும் வீட்டுக்கு வரும்போது ப்ராக்சி இல்லாமல் நீங்கள் இணையத்துக்கு தொடர்பு ஏற்படுத்த வேண்டியிருக்கும் இப்படியான சந்தர்ப்பங்களில் இலவாக்குவதற்காக நாங்கள் குயிக் ப்ராக்சியை பார்க்கலாம் அதே மாதிரி இன்னொன்று இருக்கிறது வந்து பாக்சி ப்ராக்சி ஃபாக்சி ப்ராக்சியில இருக்கும் வித்தியாசம் என்னென்று சொன்னால் குயிக் ப்ராக்சியில் வந்து நீங்கள் ஒரு ப்ராக்சி சவர் தொடர்பான செட்டிங்ஸே நீங்கள் கொடுத்து வைக்க முடியும் இந்த பாக்சி ப்ராக்சியில் வந்து நீங்கள் அதிக அளவான செட்டிங்ஸையும் கொடுத்து வைக்க முடியும் இதில் பயன் அதிகம் இருந்தாலும் இது சற்று சிக்கலான ஒரு நிழ்ச்சியாகவே கருதப்படுகிறது இதுவரை நாங்கள் பார்த்த நிகழ்ச்சிகள் வெற்றி விவரங்கள் போதும் ஏனென்றால் இதுவரை கேட்டுக் கொண்டிருப்பவர்களின் எண்ணிக்கையும் மிகவும் குறைவாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் அதையும் ஒரு கேட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கு எங்களை கேட்டுக் கொண்டதற்கு நன்றி நாங்கள் இந்த இடத்தில் நான் ஒன்று சொல்லி வைக்க விரும்புகிறேன் அதாவது நாங்கள் இதுபோன்று தொடர்ந்து தொழில்நுட்ப ரீதியான பதிவுகளை அதாவது பாட்காஸ்ட் ஒலிபரப்புகளை என்பது எங்களுடைய நோக்கம் ஆகவே இந்த ஒலிபரப்பு முதலாவது பரிட்சா ஒலிபரப்பாகவே நாங்கள் கருதுகிறோம் ஆகவே இந்த ஒலிபரப்பில் இருந்த தவறுகள் இதில் நாங்கள் என்ன சேர்க்கலாம் இதை தவிர்க்கலாம் போன்ற விடயங்களை நீங்கள் எங்களுக்கு கூறினால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அதை தொடர்ந்து மிக முக்கியமாக எங்களுடைய தமிழ் அதாவது எங்களுடைய கதைக்கும் முறை நாங்கள் பேச்சு தமிழ் கதைத்தால் நன்றாக இருக்குமா அல்லவற்றால் எல்லாருக்கும் புரியும் விதத்தில் வேறு ஒரு முறையில் கதைக்க வேண்டுமா போன்றவற்றை நீங்கள் எங்களுடைய பின்னூட்டத்தில் கூறுகின்றீர்கள் என்றால் நாங்கள் எங்களுடைய வரும் ஒலிபரப்புகளில் அவற்றை திருத்திக் கொள்வதற்கு வசதியாக இருக்கும் ஆகவே நேர்களை ஒலியோடையின் இன்னும் ஒரு ஒளிப்பதிவியனூடாக உங்களை சந்திக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் நிமல் மற்ற மனிதனுடன் வணக்கம்